அவர்கள் அறிவித்தார்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் பள்ளி வாசல்களில் சிறுநீர் கழிப்பது அசுத்தம் போன்ற செய்வது பள்ளி வாசல்கள் அல்லாஹுவின் நினைவு கூறவும் குரானை ஓதவும் உள்ளதாகும் என்று நபிஹல்ல கூறினார்கள் அல்லது இது போன்ற வார்த்தைகளால் கூறினார்கள்